ஹதீஸ் ஐநூற்றி தொண்ணூறு ஆயிஷா அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை கொண்டு சென்றவன் மேல் ஆணையாக பின் இரண்டு ரகாத்துகளை இறைவனை சந்திக்கும் வரை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விட்டுவிடவில்லை தொழுவதற்கு சிரமப்படும் நிலையை அடைந்த பிறகே மரணம் அடைந்தார்கள் அசருக்கு பின் உள்ள இரண்டு ரகாத்துகளை பெரும்பாலும் உட்கார்ந்தே தோழ்பவர்களாக இருந்தனர் தம் உமத்தினருக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதை அஞ்சி பள்ளியில் அந்த இரண்டு ரகாத்துகளை துவமாட்டார்கள் தம் உம்மத்தினருக்கு லேசானதையே நபி சலு அலிஹி வசல்லம் அவர்கள் விரும்புவார்கள்